பள்ளிவாசல்களுக்கு ரமதான் காலங்களில் அரசாங்கம் அரிசி கொடுக்குது ஒரு பள்ளி நிர்வாகம் அந்த அரிசியை கஞ்சிக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதை விற்று அந்த பணத்தை பள்ளிக்கு செலவழிக்கலாமா உபயோகிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக செய்யலாம் அதை வந்து நம்ம கஞ்சியாக பயன்படுத்துகிறதுக்கு மாற்று இருக்குதுன்னு சொன்னால் அதை விற்று பள்ளியினுடைய வேறு தேவைகளுக்கு உபயோகிப்பதில் தவறில்லை ஒல்லாகுவா